நான்கு ஒன்று சகஜ திரவ்ய தபோ மந்திரை தேக திரையி நான்கு மூன்றுய தபசா சூக்மசிய மந்திரேன காரண தேக சித்தசிய சி நான்கு ஒன்று பஞ்சபோதங்களால் சேர்ந்து தோன்றிய ஸ்தூல பொருட்கள் உணவு மருந்து தவம் மந்திரம் இவே ஜீவாத்மாவின் மூன்று தேகங்களை தூய்மையாக்க உதவுகின்றன முழுமையாக தூய்மை பெறுகையில் யோக சித்தி கைகூடுகிறது நான்கு இரண்டு சத்குருவின் கருணையினால் அந்த முழு தூய்மையே அடைய முடிகின்றது நான்கு மூன்று பஞ்சபோதங்களால் சேர்ந்து தோன்றிய ஸ்தூல பொருட்கள் உணவு மருந்து போன்றவை ஸ்தூல தேகத்தையும் தவம் சூட்சும தேகத்தையும் மந்திரம் சத்தின் காரண தேகத்தையும் தூய்மைப்படுத்துகின்றன நான்கு நான்கு சாதன பிரபாவேன பிரணவ சப்த ஆவிர் ததேவ மந்திர சைதன்யம் நான்கு ஐந்து தேச பேதே தசிய பேதா மந்திர பேத சாதகேஷு நான்கு நான்கு சாதகனின் சாதனா பலத்தினால் பிரணவ சப்தம் கேட்கும் அனுபவம் சித்திக்கின்றது அதுவே மந்திர சைதன்யம் நான்கு ஐந்து சாதகனின் மனோவளச்சி நிலை வேறுபாட்டினை பொறுத்து அதற்கேற்ப வெவ்வேறு மந்திர சப்தங்கள் தோன்றுகின்றன நான்கு ஆறு சத்தா யுக்தசிய சத்குரு லாபஸ்தத பிரவர்த்தி ததைவ பிரவர்த்தகா அவஸ்தா ஜீவசிய நான்கு ஆறு சிரத்தையுடன் கூடி சத்குரு வாய்க்க பெற்று அவரின் உபதேசத்தை கடைபிடிக்க உறுதி போனும் நிலையில் மனிதன் பிரவர்த்தகன் ஆன்மீக பயணம் துவங்குபவன் என்று ஏறு யம நியம சாதனேன பசுத்வ நாசஸ்வம் ஏழு பிரவர்த்தகன் விலக்கல் நியம தகந்தன பழகல் ஆகிய ஒழுக்க நெறியை கடைபிடிப்பதனால் தடைப்படுத்தும் பாசங்கள் ஒழிந்து அறத்தில் உறுதி கொண்ட வீரம் தோன்றுகின்றது மேலும் ஆசனம் பிராணாயாமம் உள்முகமாக்கல் பிரத்யாரம் ஆகிய பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான தகுதியும் உண்டாகிறது அந்நிலையில் அப்பிரவர்த்தகன் சாதகன் என அறியப்படுகிறான் திவ்யத்வம் தஸ்மின் சமாகிதே தெய்வ வாணி பிரணவ அனுபவ சதைவ சித்தா அவஸ்தா சாதகசிய நான்கு எட்டு மேற்கொண்டு சாதகனுக்கு பிரபஞ்ச உணர்வு பாவனை தோன்றி தெய்வத்தன்மை திவ்யத்வம் ண்டாகின்றது கூடவே கடவுளின் வாக்கான பிரணவ சப்தத்தை கேட்கும் அனுபவமும் ஏற்படுகிறது அந்நிலையில் அச்சாதகன் சித்தன் என அறியப்படுகிறான் நான்கு ஒன்பது தற்சமயமா சப்த பாதாள தர்சனம் ரிஷி சப்ததசிய ஆவிர்பாவ நான்கு ஒன்பது அந்த பிரணவ சப்தத்தினில் சமயமும் செய்வதனால் அவருக்கு ஏழு முழரும் பாதாளங்களின் ஒன்று சூற்றுமதேகச் சக்கரங்கள் தரிசனமும் அவற்றில் ஒரையும் சப்தரிஷிகளின் தரிசனமும் விளங்குகின்றன ஒன்று ஏழு பாதாளங்கள் பிண்டவழி புவனங்கள் பார்க்க ஒன்று பதின்மூன்று அல்லது சூற்றுமதேக சக்கரங்கள் மற்றும் அவை ஸ்தூல தேகத்தில் இடம்பெறும் பகுதியும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று சஹசிராரம் ஆயுதர் தாமரை தலையுச்சி பகுதி இரண்டு ஆக்யா சக்கரம் கட்டரை மையம் பூர்வமத்தி நெற்றி பகுதி மூன்று விசித்தி சக்கரம் தொண்டை பகுதி நான்கு அநாகதக்கரம் இதய பகுதி ஐந்து மணிப்பூரக சக்கரம் தொப்புள் பகுதிஷ்டான சக்கரம் கருவிடும் பாசர் பகுதி ஏழு மூலாதார சக்கரம் தண்டுவடத்தின் நுனியடி பகுதி நான்கு பத்து ததா ஞானசக்தியோக கிரமா சபஸ்வர்கார சதஸ்துமனோ நாமாவிற்பாவா நான்கு பத்து பின்னர் ஞானசக்தியுடன் கூடிய முறையான யோக பயிற்சியினால் அவர் ஏழு ஸ்வர்களுக்கும் அண்டவழி புவனங்கள் பார்க்க ஒன்று பதின்மூன்று அதிகாரம் உடைத்தவராக ஆகிறார் மேலும் நான்கு பிரபஞ்ச அடிப்படை தத்துவங்களான மன களம் இரண்டு அவருக்கு விளங்குகின்றன இரண்டு தேசகால கிழன என்னும் மூன்று பிரபஞ்ச அடிப்படை தத்துவங்களை உள்ளடக்கிய ஓம் என்னும் பிரணவ சப்தத்துடன் சேர்த்து அவை நான்கு மனுக்கள் அதாவது அவை மனிதர்கள் தோன்ற காரணமான முன்னோடிகள் என படம் நான்கு ததபூத ஜயாத் அணிமாதி ஐஸ்வர்யஸ் ஆவிர்பாவ நான்கு பதினொன்று அதற்கு மேல் இருள்படிந்த பஞ்சுபூத தத்துவங்களை கடந்து வெற்றி கொண்டதனால் அனிமா முதலான அஷ்டமா சித்திகளும் மூன்று கைகூடுகின்றன மூன்று எட்டு வகையான சித்திகள் விபூதிகள் அல்லது ஐஸ்வர்யங்கள் பின்வருமாறு ஒன்று அனிமா அணுவினைப் போல தனது உடலை சிறியதாக்கும் சக்தி இரண்டு மகிமா மகத்தினை பிரபஞ்ச மனம் போல தனது உடலை பெரியதாக்கும் சக்தி 3. லகிமா தனது உடலை மிகவும் லேசானதாக்கும் சக்தி நான்கு கரிமா தனது உடலை மிகவும் பழுவானதாக்கும் சக்தி ஐந்து பிராப்தி தான் விரும்பும் எதையும் அடையும் சக்தி ஆறு வசித்துவம் எந்த ஒன்றையும் தன்வசம் ஆளும் சக்தி ஏழு பிராகாமியம் தடுக்க இயலாத இச்சையின் ஆற்றலினால் தன் எல்லா ஆசைகளையும் திருப்திப்படுத்தும் சக்தி எட்டு ஈசித்துவம் எல்லாவற்றையும் ஆளும் ஈஸ்வரனாகும் சக்தி நான்கு பன்னிரண்டு தத சிருஷஷ்டி ஸ்திதி பிரலய ஞானாத் சர்வநிவத்தி ததா மாயா அதிக்ரமே ஆத்மனா பரமாத்மனி தர்சனாத் கைவல்யம் நான்கு பன்னிரண்டு அதற்கு பின் பிரபஞ்சத்தின் சிருஷ்டி இரட்சணம் பிரளயம் ஆகியவற்றின் ஞானத்தைப் பெற்று அனைத்து மாறுபாடுகளிலிருந்தும் விடுபட்டு மாயையின் எல்லைக்கு அப்பார் கடந்து ஆன்மா பரமாத்மாவோடு ஐக்கியமாகி பரமமான கைவல்யம் இரண்டற்ற ஒருமே சித்திக்கின்றது முடிவுரையில் மேற்கோள் காட்டப்பட்ட சுலோகம் நளினி தலகத ஜலம் அதுதரலம் தத்வஜீவனம் அதிசய சபலம் ஷணம் இஹ சஜன சங்கதிர் ஏகா பவதி பவ ஆண்டவ தரணே நௌகா ஸ்ரீ ஆதி சங்கராசாரிய தாமரையிலே மேல் ஓடும் நீர்த்துளிகளைப் போல் இவ்வுலக வாழ்க்கை மிக்க சஞ்சலமானது ஒரு கணமாயினும் சஜ்ஜனங்களின் உண்மையறிந்தவர்களின் சங்கம் ஒன்றே அப்படிப்பட்ட பெரும் சம்சார சாகரத்தை கடக்க உதவும் படகு ஆதிசந்தர பகவத் பாதாள் ஓம் தத் சத் ப்ரமார்ப்பணமஸ்து